ஒஹுது போர் குறைஷிகள் பழிவாங்க தயாராகுதல் பத்ரு போரில் தோல்வியை தழுவியது ஒருபுறம் தங்களின் மாபெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டது மறுபுறம் என கோபத்தில் கொதித்துப் போயிருந்த குறைஷிகள் பழிதீர்க்கும் வெறியோடு காத்திருந்தார்கள் எங்கே நாம் படும் இன்னல்களும் துன்பங்களும் முஸ்லிம்களுக்கு தெரிந்து விடுமோ என்ற அவமானத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுவதோ அப்போரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க முயற்சிப்பதோ கூடாது என தடையும் விதித்திருந்தார்கள் கோபம் தனியும் அளவிற்கு பழிவாங்கும் வெறியின் தாகத்தை தீர்த்து கொள்ள பெரிய அளவில் ஒரு போரை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்த வேண்டுமென்று குரேஷிகள் அனைவரும் ஆலோசனை செய்து அதற்கான முயற்சிகள் இறங்கினார்கள் இப்போரை சந்திப்பதற்கு மிகுந்த உற்சாகத்துடனும் ஆவேசத்துடனும் இருந்த குரஷி தலைவர்களில் இக்ரிமா இப்னு அபு ஜஹல் சஃப்வான் இப்னு உமையா அபு சுஃப்யான் இப்னு ஹர்ப் அப்துல்லா இப்னு அபு ரபியா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இதற்காக அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை அபுசுஃபியான் பத்திரமாக பாதுகாத்து அழைத்து வந்த வியாபார கூட்டத்தில் இருந்த பொருட்களை அப்படியே வைத்து இந்த வியாபார கூட்டம்தான் பத்ரு போருக்கான காரணமாக இருந்தது எனவே அந்த செல்வங்களுக்கு உரியவரிடம் சென்று குறைஷிகளே நிச்சயமாக முகம்மது உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார் உங்களில் சிறந்தவர்களை கொன்றிருக்கிறார் எனவே அவரிடம் சண்டை செய்வதற்காக எங்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்து உதவுங்கள் அதன் மூலம் நாம் அவர்களிடத்தில் பழிதீர்த்து என்று கூறினர் அதற்கு உரிமையாளர்களும் இணங்கி அதில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விற்றார்கள் அந்த வியாபார பொருட்களில் ஆயிரம் ஒட்டகங்களும் ஐம்பதாயிரம் தங்க நாணயங்களுக்குரிய பொருட்களும் இருந்தன இது குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் தங்கள் பொருட்களை மக்கள் அல்லாஹுடைய வழியில் செல்வதை தடை செய்ய செலவு செய்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் இவ்வாறே செலவு செய்யும்படி நேர்ந்து முடிவில் அது அவர்களுக்கே துக்கமாக ஏற்பட்டுவிடும் பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் இத்தகைய நிராகரிப்பவர்கள் மறுமையில் நரகத்தின் பக்கமே ஓட்டிச் செல்லப்படுவார்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் முப்பத்தி இதற்கு பின் மக்காவை சுற்றியுள்ள பலதரப்பட்ட வம்சத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் கினானா மற்றும் திகாமாவாசிகள் ஆகியோரிடம் முஸ்லிம்களுடன் நடக்க போரில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள் மக்களை போருக்கு தூண்ட மேலும் பல வழிகளை கையாண்டார்கள் அபு இஸ்ஸா என்ற கவிஞனை சஃப்வான் இப்னு உமையா இதற்காக தயார் செய்தான் இக்கவிஞன் பத்ரு போரில் முஸ்லீம்களால் கைது செய்யப்பட்டவன் நபீசல்லாஹ் ஹலைவசல்லம் இவனை ஈட்டுத்தொகையின்றி விடுதலை செய்து இஸ்லாமிற்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது என்று அவனிடம் வாக்குறுதி வாங்கினார்கள் ஆனால் சஃப்வானின் ஆசை வார்த்தைகளுக்கு அபு இஸ்ஸா வசப்பட்டான் நீ போரிலிருந்து உயிருடன் திரும்பினால் உனக்கு பெரும் செல்வத்தை கொடுப்பேன் இல்லை நீ கொல்லப்பட்டால் உனது பெண் பிள்ளைகளை நானே என் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறேன் சப்வான் வாக்குறுதி கொடுத்தான் அபுஇஸா உணர்வுகளை தட்டி எழுப்பும் தனது கவியால் குரைஷியரை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினான் இதுபோல் மக்களை போருக்கு ஆர்வமுட்ட முசாபிக் இப்னா அப்து மனாப் என்ற மற்றொரு கவிஞனையும் நியமித்தார்கள் அபு சுஃப்யானால் சென்ற முறை சவீக் போரில் தனது மனதில் உள்ள பழிவாங்கும் ஆசையை சரிவர நிறைவேற்ற முடியவில்லை அத்துடன் பொருட்களில் பெரும்பாலானவற்றையும் அவர் இழந்தார் ஆகவே முஸ்லிம்கள் மீது மிகுந்த எரிச்சலுடன் இருந்தார் ஜெய்த் இப்னா ஹாரிசாவுடைய தாக்குதலால் ஏற்பட்ட நஷ்டம் குறைச்சிகளது பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்து அளவிட முடியாத கவலையை அவர்களுக்கு அளித்தது ஏற்கனவே பத்ரில் தங்கள் தலைவர்களை இழந்து துக்க கடலை மூழ்கி இவர்களுக்கு இது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் இருந்தது எனவே முஸ்லிம்களுக்கும் தங்களுக்கும் தீர்வாக அமையும் ஒரு போரை சந்திப்பதற்காக குறைசிகள் முழு வேகத்துடன் செயல்பட்டார்கள் குறைசி படையும் அதன் தளபதிகளும் ஓர் ஆண்டுக்குள் மக்காவாசிகள் தங்களது முழு தயாரிப்பையும் செய்து முடித்தார்கள் குறைசிகள் அவர்களின் நட்புடைய ஏனை குலத்தவர்கள் மற்றும் பல கோத்திரத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் என மூவாயிரம் கூட்டு படையினர் போருக்காக கைகோர்த்தார்கள் பெண்களும் படை பட்டாளங்களுடன் இணைந்து வந்ததால் போர் வீரர்கள் பெண்களின் மானமும் கண்ணியமும் பங்கப்பட்டு விடாமல் இருப்பதற்காக ரோஷத்துடன் உயிருக்கு துணிந்து போரிடுவார்கள் என கருதி படைத்தளபதி தங்களுடன் பதினைந்து பெண்களையும் சேர்த்து இப்படையில் மூவாயிரம் ஒட்டகங்கள் இருநூறு குதிரைகள் மற்றும் எழுநூறு கவச ஆடைகள் இருந்தன ஆதாரம் ஜாதுல் மவாத் இப்படையின் பொது தளபதியாக அபு சுஃபியான் இப்னு ஹரப் இருந்தார் குதிரை படை வீரர்களுக்கு காலித் இப்னு வலிதும் அவருக்கு துணையாக இக்ரிமா இப்னு அபு ஜஹலும் பொறுப்பேற்றார்கள் அப்துத்தார் கிளையினரிடம் போர்க்குடி கொடுக்கப்பட்டது மக்காவின் படை புறப்படுகிறது இவ்வாறு முழு தயாரிப்புடன் மக்கா படை மதீனாவை நோக்கி புறப்பட்டது பழைய பகைமையும் உள்ளத்தில் இருந்த குரோதமும் இதுவரை கண்ட தோல்வியும் அவர்களது உள்ளங்களில் மேலும் கோப நெருப்பை மூட்டியவாறே இருந்தது வெகு விரைவில் நடக்க இருக்கும் பெரும் சண்டையை நினைத்து ஆறுதல் அடைந்தவர்களாக பயணத்தை தொடர்ந்தார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளை உளவு பார்த்தல் அப்பாஸ் இப்னா அப்துல் முத்தாலிப் ரது அல்லாஹான்கு செயல்களையும் அதன் ராணுவ தயாரிப்புகளையும் கண்காணித்து வந்தார் மக்காவிலிருந்து படை புறப்பட்டுச் சென்றவுடன் அவசர அவசரமாக படையின் முழு விவரங்களை ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு அதை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார் அப்பாஸின் தூதர் ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை மூன்றே நாட்களுக்குள் அதிவிரைவில் கடந்து நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் அக்கடிதத்தை ஒப்படைத்தார் அன்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் குபா பள்ளிவாசலில் தங்கியிருந்தார்கள் நபி அவர்களுக்கு அக்கடிதத்தை உபை இவன காவ் ரயோ அன்கு படித்து காண்பித்தார் நபி அவர்கள் அவரிடம் அச்செய்தியை வெளியில் கூறாமல் மறைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டு மதினா விரைந்தார்கள் அங்கு அன்சாரி மற்றும் முஹாஜிர் தோழர்களில் உள்ள அவசர ஆலோசனை நடத்தினார்கள் அவசர நிலை மதினாவில் முஸ்லிம்கள் எந்த நேரமும் ஆயுதமேந்தியவர்களாக இருந்தார்கள் எதிரிகளின் தாக்குதலை சமாளிக்க எந்த நேரமும் தயாராக இருந்தார்கள் ஆயுதங்களை தொழுகையிலும் தங்களுடன் வைத்திருந்தார்கள் அன்சாரிகளின் ஒரு குழு நபி பாதுகாப்புக்காக தயாரானார்கள் அவர்களில் சாத் இப்னு முத் உசைத் இப்னு ஹுலைர் சாத் இப்னு உபாதா ரது அல்லாஹ் ஹன்ஹூம் ஆகியோர் இருந்தனர் இவர்கள் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் வீட்டு வாயிலில் ஆயுதம் ஏந்தி காவலில் ஈடுபட்டனர் மேலும் திடீர் தாக்குதலை தடுக்க மதினாவின் நுழைவாயில்கள் மற்றும் சந்து பொந்துகள் அனைத்திலும் சிறு சிறு படைகளாக பாதுகாப்பில் ஈடுபட்டனர் தங்கள் மீது தாக்குதல் நடத்த எதிரிகள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வரையிலுமோ அந்த அனைத்து வழிகளிலும் எதிரிகளின் நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக ரோந்து பணியிலும் முஸ்லிம்கள் ஈடுபட்டனர் எதிரிகள் மதினா எல்லையில் மக்கா படை வழக்கமான மேற்கு பாதையில் தனது பயணத்தை தொடர்ந்தது அப்படை அபுவா என்ற இடத்தை அடைந்ததும் அபுசுஃபியானின் மனைவி ஹிந்து பிந்து உத்பா நபி சொல்லல்லா அலைவசலம் அவர்களின் தாயாருடைய கவுரை தோண்டி அவரது உடலை வெளியே எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆனால் படையின் தளபதிகள் இக்கோரிக்கையை நிராகரித்ததுடன் இவ்வாறு செய்தால் ஆபத்தான முடிவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்தனர் குறைஷி படை தனது பயணத்தை தொடர்ந்தது மதினாவிற்கு சமீபமாக உள்ள அல் அக்கீக் என்ற பள்ளத்தாக்கை கடந்து அங்கிருந்து வலப்புறமாக சென்று உகுது மலைக்கருகில் உள்ள ஐனைன் என்ற இடத்தில் தங்கியது இந்த இடம் உகுது மலைக்கருகில் மதினாவின் வடப்பகுதியில் இருக்கும் பல்லத்தாக்கின் மேற்புறத்தில் உள்ள பதுனு சப்கா என்ற இடத்தில் உள்ளது ஆக மக்காவின் படை இவ்விடத்தில் ஹிஜிரி மூன்று ஷவ்வால் மாதம் பிறை ஆறு வெள்ளிக்கிழமை அன்று வந்திறங்கி தங்களது இராணுவ முகாம்களை அமைத்து கொண்டது தற்காப்பு திட்டத்தை ஆலோசித்தல் இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் குரேஷிய இராணுவத்தினரின் நிலைகளை அவ்வப்போது நபி அவர்களுக்கு அனுப்பியவாறு இருந்தார்கள் இறுதியாக எதிரிகள் எங்கு முகாம் அமைத்துள்ளார்கள் என்பது வரை உள்ள செய்திகள் ஒவ்வொன்றையும் நபி சொல்லுள்ளாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போது மேல்மட்ட இராணுவ ஆலோசனை சபையை நபி சொல்லுள்ளாஹ் அலை வசலம் அவர்கள் ஒன்றுகூட்டி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளை பரிமாறி தான் கண்ட ஒரு கனவையும் அவர்களுக்கு கூறினார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் நல்ல கனவு ஒன்றைக் கண்டேன் சில மாடுகள் அறுக்கப்படுகின்றன எனது வாளின் நுனியில் ஒரு ஓட்டை ஏற்படுவதை பார்த்தேன் உறுதிமிக்க பாதுகாப்புடைய கவச ஆடையில் எனது கையை நான் நுழைத்துக் கொள்வதாகவும் பார்த்தேன் என்று கூறி மாடுகள் அறுக்கப்படுவதின் பொருள் தங்களது தோழர்களில் சிலர் கொல்லப்படுவார்கள் வாலில் ஏற்பட்ட ஓட்டையின் கருத்து தனது குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்படுவார் உருக்குச் சட்டை என்பது மதினாவாகும் என்று விளக்கம் கூறினார்கள் பின்பு நபீ சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தங்களது அபிப்பிராயத்தை தோழர்களிடத்தில் கூறினார்கள் அதாவது மதினாவை விட்டு நாம் வெளியேறாமல் மதினாவுக்குள் இருந்து கொண்டே நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் குறைஷிகள் தங்களின் இராணுவ முகாம்களிலேயே தங்கியிருந்தால் எவ்வித பலனையும் அடையமாட்டார்கள் அவர்கள் தங்குவது அவர்களுக்கு தீங்காக அமையும் அவர்கள் மதினாவுக்குள் நுழைய முஸ்லிம்கள் தெரு முனைகளிலிருந்து அவர்களை எதிர்க்க வேண்டும் பெண்கள் வீட்டுக்கு மேலிருந்து தாக்க வேண்டும் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறிய இது உண்மையில் சரியான அபிப்பிராயமாகவும் இருந்தது நயவஞ்சகர்களின் தலைவனான இப்னு உபை நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இக்கருத்தையை ஆமோதித்தான் அவன் கஸ்ரஜ் வம்சத்தவர்களின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் இச்சபையில் கலந்திருந்தான் இராணுவ நபி அவர்களின் கருத்துதான் மிகச் சரியானது என்பதற்காக இப்னு உபை இக்கருத்துடன் ஒத்துப்போகவில்லை மாறாக அப்போதுதான் எவருக்கும் தெரியாமல் போரிலிருந்து நழுவிவிட இயலும் என்பதற்காகவே இந்த ஆலோசனையை அவன் ஆமோதித்தான் முஸ்லிம்கள் முன்னிலையில் முதல் முறையாக அவனும் அவனது தோழர்களும் இழிவடைய வேண்டும் அவர்களது நிராகரிப்பையும் நயவஞ்சகத்தனத்தையும் மறைத்திருந்த திரை அவர்களை விட்டு அகன்றிட வேண்டும் இதனால் வரை தங்களது சட்டை பைக்குள் ஊடுருவி இருந்த விஷப் பாம்புகளை முஸ்லீம்கள் தங்களுக்கு சிரமமான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முடிவை மாற்றி அமைத்தான் பதிலில் கலக்காத நபித்தோழர்களிலும் மற்ற நபித்தோழர்களிலும் சிறப்புமிக்க ஒரு குழுவினர் மதினாவை விட்டு வெளியேறி போர் புரிவதற்கு நபி அவர்களிடம் ஆலோசனை கூறி அதை வலியுறுத்தவும் செய்தார்கள் அவர்களில் சிலர் இப்படியும் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதரே இந்த நாளுக்காக அல்லாஹுவிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து வந்ததுடன் இப்படி ஒரு நாளை சந்திக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தோம் அல்லாஹ் அந்த நாளை எங்களுக்கு அருளியிருக்கிறான் புறப்படுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது எதிரியை நோக்கி புறப்படுங்கள் நாம் அவர்களை பார்த்து பயந்து கோழையாகி விட்டதால் தான் விட்டு வெளியேறவில்லை என்று அவர்கள் எண்ணிவிடக் கூடாது இவ்வாறு வீரமாக பேசிய நபித்தோழர்களில் நபிசல்லா அலிவசலம் அவர்களின் சிறிய தந்தை ஹம்சா இப் அப்துல் முத்தலிபும் ஒருவர் இவர் பத்ரு போரில் கலந்து க்க அளவில்ினார் இவர் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் உங்கள் மீது கிதாபை இறக்கிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக மதினாவுக்கு வெளியில் அந்த எதிரிகளை எனது வாழால் வெட்டி வீழ்த்தாதவரை எந்த உணவும் சாப்பிட மாட்டேன் சத்தியம் செய்தார் ஆதாரம் சீரத்துல் அல்பியா உணர்ச்சி மிக்க இந்த வீரர்களுக்காக நபி சொல்லு அவர்கள் தங்களது எண்ணத்தை விட்டுக் கொடுத்தார்கள் மதினாவை விட்டு வெளியேறி எதிரிகளை திறந்த மைதானத்தில் சந்திக்கலாம் என்ற முடிவு உறுதியானது படையை திரட்டுதல் போர்க்களம் புறப்படுதல் அன்று வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையில் நபி சல்லாஹ் அலிவாசலாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசம் செய்து உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கும்படி கட்டளையிட்டார்கள் உங்களது பொறுமைக்கு அல்லாஹுவின் நல்லுதவி நிச்சயம் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் எதிரியைச் சந்திக்க தயாராகும்படி முஸ்லிம்களை பணித்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் உரையை கேட்டு முஸ்லீம்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அன்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அசர் தொழுகையையும் தொலை வைத்தார்கள் உள்ளவர்களும் மதினாவின் மேட்டுப்பகுதியில் உள்ளவர்களும் பெருமளவில் குழுமி இருந்தார்கள் தொலை பின் நபி அவர்கள் தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள் அவர்களுடன் அபுபக்கர் உமர் உதயோல்லாஹ் வன்ஹும் ஆகியோர் சென்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து மற்ற ஆடைகளையும் அணிவித்தார்கள் நபி அவர்கள் முழுமையான ஆயுதங்களுடனும் இரண்டு கவச ஆடைகளுடனும் வருகை மதினாவில் இருந்து வெளியேறிதான் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களை நீங்கள் நிர்பந்தித்து விட்டீர்கள் எனவே உங்களது அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு அதிகாரத்தை நபி அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள் இதனால் அந்த மக்கள் தங்களின் செயல்களுக்காக வருந்தினார்கள் பின்பு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே உங்களுக்கு மாறு செய்வது எங்களுக்கு உசிதமானதல்ல நீங்கள் விரும்பியதையே செய்யுங்கள் அதாவது மதினாவில் தங்குவதுதான் உங்களுக்கு விருப்பமானது என்றால் அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று மக்கள் கூறினார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஓர் இறை தூதர் தனது கவச ஆடையை அணிந்தால் அதன் பிறகு அல்லாஹ் அவருக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை அதை கழற்றுவது அவருக்கு ஆகுமானதல்ல என்று கூறினார்கள் ஆதாரம் சஹிஹுல் புகாரி முஸ்னத் அஹமது சுனன் நசாயி நபி சல்லாஹ் அலை வசல்லம் தனது படையை மூன்று பிரிவாக அமைத்தார்கள் ஒன்று முஹாஜிர்களின் பிரிவு இந்த பிரிவுக்குரிய கொடியை முஸ்அபு இமைர் அல் ஹப்தரி அது அல்லாஹ் அவர்களிடம் கொடுத்தார்கள் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதினாவில் குடியேறிய முஸ்லீம்கள் அன்சாரிகளில் அவுஸ் கூட்டத்தினரின் பிரிவு இந்த பிரிவுக்குரிய கொடியை உசைத் இப்னு ஹுலேரிடம் கொடுத்தார்கள் மூன்று அன்சாரிகளில் கசரஜ் கூட்டத்தினரின் பிரிவு இந்த பிரிவுக்குரிய கொடியை ஹுபாப் இப்னு முந்தீரிடம் கொடுத்தார்கள் படையில் ஆயிரம் வீரர்கள் இருந்தார்கள் அவர்களில் நூறு நபர்கள் கவச அணிந்திருந்தார்கள் அவர்கள் குதிரை எவரும் இருக்கவில்லை ஆதாரம் ஃபதோ உல் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மதினாவில் தொழுகை நடத்துவதற்கு அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரஜியுல்லா ஹான்கு அவர்களை நியமித்தார்கள் பின்பு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் ஆணை கிணங்க இஸ்லாமிய படை மதினாவின் வடக்கு நோக்கி புறப்பட்டது சாதய யுப்னு உபாதா சாத யூப்னு முஹத் ரதியுல்லாஹ் அன்ஹூம் ஆகியோர் கவச ஆடை அணிந்து நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு முன் நடந்து சென்றார்கள் நபி அவர்களின் இராணுவம் சன்னியத்துல் வதா என்ற இடத்தை கடந்தபோது தனது படையிலிருந்து சற்று விலகி வந்து கொண்டிருக்கும் நன்கு ஆயுதம் தரித்த ஒரு படையை நபி அவர்கள் பார்த்தார்கள் நபி அவர்கள் நம்முடன் வரும் இந்த படை யாருடையது என்று கேட்டார்கள் அதற்கு இனத்தவர்களின் நண்பர்களான யூதர்கள் இணை வைப்பவர்களுக்கு எதிரான போரில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் நம்முடன் வந்துள்ளார்கள் என்று கூறப்பட்டது அவர்கள் இஸ்லாமை தழுவியிருக்கிறார்களா என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் கேட்க தோழர்கள் இல்லை என்றார்கள் ஆனால் இணை வைப்போருக்கு எதிரான போரில் நிராகரிப்போரை தங்களின் உதவிக்கு அழைத்து செல்ல நபி சொல்லாஹ் அலிவசல்லம் மறுத்துவிட்டார்கள் படையை பார்வையிடுதல் ஷைக்கான் என்ற இடத்தை அடைந்தவுடன் நபிசல்லாஹ் அலை வசல்லம் தனது படையை நிறுத்தி பார்வையிட்டார்கள் அதில் வயது குறைந்தவர்களாகவும் போர் செய்வதற்கு வலிமையற்றவர்களாகவும் இருந்தவர்களை மதினாவிற்கு திருப்பி அனுப்பினார்கள் அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் அப்துல்லா இப்னு உமர் உசாமா இப்னு ஜெயித் உசைத் இப்னு லுஹைர் ஜெய் இப்னு சாபித் ஜெயித் இப்னு அர்கம் அராபா இப்னு அவுஸ் அம்ர் இப்னு ஹஸ் அபு சயீத் அல் குத்ரி ஜெயித் இப்னு ஹாரிசா அல் அன்சாரி சாத் இப்னு ஹப்பா ஆவர் மேலும் இவர்களில் பரா இப்னு ஆசிப்பும் இருந்தார் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் சஹீல் புகாரியில் வரும் இவர்களின் ஹதீஸை நாம் கவனிக்கும் இவர் போரில் கலந்தார் என தெரிய ராஃபி இப்னு கதீஸ் சமுரா இப்னு ஜுன்தூப் ரதியுல்லாஹாஹாஹான்ஹும் ஆகிய இருவரின் வயது குறைவாக இருந்தும் நபிசதுல்லா ஹலிவாசலம் அவர்கள் அந்த இருவரையும் போரில் கலந்து அனுமதி அளித்தார்கள் காரணம் ராஃபி இப்னோ கதீஸ் ரதியுல்லா ஹான்ஹும் அம்பெறிவதில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அவரை போரில் கலந்து அனுமதித்தார்கள் அப்போது சமுரா அன்கு ராஃபியை விட நான் பலமிக்கவன் நான் அவரை சண்டையிட்டு வீழ்த்தும் ஆற்றல் உள்ளவன் என்றார் நபி அவர்கள் அந்த இருவரையும் தனக்கு எதிரில் மல்யுத்தம் செய்ய பணித்தார்கள் அந்த இருவரும் சண்டையிட்டபோது சமுரா ராஃபியை வீழ்த்தினார் இதனால் நபி அவர்கள் சமுராவும் போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள் உஹதுக்கும் மதினாவுக்கும் இடையில் மாலை நேரமாகவே நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஷைக்கானில் மஹ்ரிபு தொழுதார்கள் பின்பு இஷாவும் தொழுது அங்கேயே இரவை கழித்திட ஏற்பாடு செய்தார்கள் தனது இராணுவத்தை பாதுகாப்பதற்காக இராணுவ முகாமை சுற்றிலும் 50 வீரர்களை நியமித்தார்கள் அவர்களுக்கு தலைவராக காஃப் இப்னு அஷ்ரஃப்பை கொலை செய்ய சென்ற குழுவுக்கு தலைபதியாக இருந்த முஹமது இப்னு மஸ்லமாவை நியமித்தார்கள் தக்வான் இப்னு அப்துல் ஹைஸ் ரது அல்லாஹ் ஹன்ஹூ நபி சொல்லுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தார்கள் முரண்டு பிடிக்கிறான் இப்னு உபை ஃபஜ்ரு அதிகாலை தொழுகை நேரம் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தனது படையை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள் அஷ்ஷவுத் என்ற இடத்தை அடைந்து அங்கு ஃபஜிர் தொழுகை நடத்தினார்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து எதிரிகளுக்கு நெருக்கமாக இஸ்லாமிய படை இருந்தது அந்த நேரத்தில் நயவஞ்சகனான இப்னு உபை படையில் மூன்றில் ஒரு பகுதியினரான முன்னூறு வீரர்களை அழைத்து போர் செய்யாமல் திரும்ப முரண்டுபிடித்தான் நாங்கள் எதற்காக எங்கள் உயிர்களை படாமல் மீனாவிலேயே தங்கியிருப்பான் மாறாக இந்தச் சங்கடமான நேரத்தில் அவன் இவ்வாறு செய்ததற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால் எதிரிகள் பார்க்கும் அளவுக்கு அருகில் வந்துவிட்ட முஸ்லீம் படைகளுக்கு மத்தியில் குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்த அதனால் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை விட்டு மற்ற பல முஸ்லிம்களும் விலகிக்கொள்வார்கள் நபி அவர்களுடன் மீதம் இருப்பவர்களின் வீரம் குறைந்துவிடும் அப்போது எதிரிகள் இக்காட்சியை பார்த்து துணிவு கொண்டு நபி மீது தாக்குதல் தொடுத்து வெகு விரைவில் நபி அவர்களையும் அவர்களது உற்ற உண்மை தோழர்களையும் அழித்து விடுவார்கள் இதற்கு பின்பு தலைமைத்துவம் அவனுக்கும் அவனது பர்களுக்கும் திரும்ப கிடைத்துவிடும் என்பதே அந்த நயவஞ்சகனின் நோக்கமாக இருந்தது உண்மையில் அந்த நயவஞ்சகன் தனது லட்சியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி கண்டான் இந்நிலையில் ஹவுஸ் குலத்தவரில் ஹாரிசா என்ற குடும்பத்தினரும் கசரஜ் கூட்டத்தினரில் சலமா என்ற குடும்பத்தினரும் கோழைகளாகி போரிலிருந்து திரும்பிடலாம் என்று உறுதியாக எண்ணினார்கள் ஆனால் அல்லாஹ் அவ்விரு குடும்பத்தினரையும் பாதுகாத்து அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சலசலப்பை அகற்றி அவர்களின் உள்ளங்களில் துணிவையும் வீரத்தையும் ஏற்படுத்தினான் இதை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் அந்த போரில் உங்களில் இரு பிரிவினர் தைரியமிழந்து உகுது போர்க்களத்தை விட்டு சென்று விடலாமா என்று இருந்த சமயத்தை நினைத்து பாருங்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காத்து கொண்டான் ஏனென்றால் அல்லாஹுவே அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான் ஆகவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் நம்பிக்கை வைப்பார்களாக அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி போரை புறக்கணித்து புறமுதுகிட்டு போகும் நயவஞ்சகர்களை அப்துல்லா இப்னு ஹராம் ரொதியொல்லாக் அன்கு பின்தொடர்ந்து சென்று அவர்களிடம் இந்த இக்கட்டான சூழலில் உங்களின் கடமை என்ன அதனை உணராமல் போகிறீர்களே வாருங்கள் போர் முனைக்கு இறைவழியில் போரிடுங்கள் அல்லது எதிரிகளிடமிருந்து எங்களை காக்கும் அரணாக நில்லுங்கள் என்று எவ்வளவோ எடுத்துக்கூறி புரிய வைக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் நீங்கள் போருக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தால் நாங்கள் உங்களை விட்டு திரும்பி இருக்க மாட்டோம் அதாவது நீங்கள் போருக்கு வரவில்லை மாறாக தங்களை தாங்களே அழித்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் இதை கேட்ட அப்துல்லா இபின் ஹஹராம் ரதுல்லா வன்மு அல்லாஹுவின் எதிரிகளே அல்லாஹ் உங்களை அவனது கருணையிலிருந்து தூரமாக்கட்டும் உங்களை விட்டும் அல்லாஹ் தனது நபியை முற்றிலும் தேவையற்றவராக ஆக்கிவிடுவான் என்று கூறி அவர்களை விட்டு திரும்பிவிட்டார்கள் இந்த நயவஞ்சகர்கள் குறித்து அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே அந்த நயவஞ்சகர்களை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் வாருங்கள் அல்லது அந்த நிராகரிப்பவர்களை எங்களை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு இதனை நாங்கள் போர் என்று கருதி இருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருங்கியிருந்தார்கள் தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள் அவர்கள் தங்கள் மனதில் மறைத்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கறிவான் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி மீதமுள்ள இஸ்லாமிய படை உகுதை நோக்கி அப்துல்லா இபின் உபை இஸ்லாமிய படையிலிருந்து அத்துமீறி விலகி சென்ற பின் மீதமுள்ள எழுநூறு வீரர்களை அழைத்து நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் எதிரியை நோக்கி புறப்பட்டார்கள் எதிரிகளின் படை நபியவர்கள் சென்றடைய வேண்டிய உகுதுக்கு மத்தியில் தடையாக இருந்தது எனவே நபி எதிரிகளுக்கு அருகில் செல்லாமல் வேறு சுருக்கமான வழியில் யார் நம்மை உகுது வரையிலும் அழைத்துச் செல்வார்கள் என்று கேட்டார்கள் அப்போது அபு ஹைசமா ரது அல்லாஹ் அன்பு அல்லாஹுவின் தூதரே நான் இருக்கிறேன் என்று கூறி ஹாரிசா கிளையினருக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் வழியாகவும் அவர்களின் களத்து மேடுகளின் வழியாகவும் அழைத்துச் சென்றார் இப்போது எதிரிகளின் படை மேற்கு திசையில் இருந்தது வழியில் மிர்பா இபிலிக்கு சொந்தமான தோட்டத்தின் வழியாக முஸ்லிம்களின் படை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இவன் குருடனாகவும் நயவஞ்சகனாகவும் இருந்தான் முஸ்லீம்களின் படை தனது தோட்டத்தை கடந்து செல்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் மண்ணை வாரி முஸ்லிம்களின் முகத்தில் எரிந்தான் மேலும் நீ அல்லாஹுவின் தூதராக இருந்தால் எனது தோட்டத்தில் நுழைய உனக்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்று கத்தினான் இதனால் கோபமடைந்த முஸ்லிம்கள் அவனை கொல்ல விரைந்தார்கள் ஆனால் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தங்களின் தோழர்களை தடுத்துவிட்டு இவன் குருடன் இவனது உள்ளமும் குருடு இவனது பார்வையும் குருடு என்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இறுதியாக உத்வத்துல்வாதியில் உகுது மலைக்கு அருகில் உள்ள கணவாயில் தனது படையுடன் இறங்கினார்கள் பிறகு மதினாவை முன்னோக்கியவாறு தங்களது கூடாரங்களை அமைத்தார்கள் படையின் பிற்பகுதி உகுது மலையை நோக்கியிருந்தது இந்த அமைப்பின்படி முஸ்லிம்களின் படைக்கும் மதினா நகரத்துக்கும் மத்தியில் எதிரிகளின் படை தங்கியிருந்தது தற்காப்பு திட்டம் நபி சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் தங்களது படையை கட்டமைத்தார்கள் பல அணிகளாக அவர்களை நியமித்த பின்பு திறமையாக அம்பெய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த ஐம்பது வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலைவராக பத்ரு போரில் கலந்து கொண்ட ஹவுஸ் கிளையைச் சேர்ந்த அப்துல்லா இவ்னு ஜுபேர் இவ்னு நுஹ்மான் அல் அன்சாரியை நியமித்தார்கள் பின்பு அவர்களை கனாத் என்ற பள்ளத்தாக்கின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள மலையில் நிலையாக தங்கி முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டுமென்று பணித்தார்கள் இந்த மலை முஸ்லிம்களின் இராணுவ முகாம்களிலிருந்து தென்கிழக்கில் சுமார் நூற்றி மீட்டர் தொலைவில் இருந்தது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் இந்த அம்பு எரியும் வீரர்களுக்கு கூறிய அறிவுரைகளிலிருந்து இப்படையினரை அங்கு நியமித்ததின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் தளபதிக்கு கூறிய உபதேசம் வருமாறு எதிரிகளின் குதிரைப்படை எங்களை நெருங்க விடாமல் அம்பெய்து அவர்களின் நீர் தடுக்க வேண்டும் எதிரிகள் எங்களுக்கு பின்புறத்திலிருந்து வந்துவிடக்கூடாது போர் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைந்தாலும் நீர் உனது இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் உமது வழியாக எதிரிகள் எங்களை தாக்கிவிடக் கூடாது ஆதாரம் இப்னுஹிஷாம் இவ்வாறு தளபதிக்கு உபதேசம் செய்த பிறகு மற்ற வீரர்களுக்கு நபி சொல்லாஹு அலைவசல்லம் பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள் நீங்கள் முதுகு பக்கங்களை அதாவது பிற்பகுதியை பாதுகாத்து கொள்ளுங்கள் நாங்கள் போரில் கொல்லப்படுவதை பார்த்தாலும் நீங்கள் எங்களுக்கு உதவ வராதீர்கள் நாங்கள் வெற்றி பெற்று பொருட்களை சேகரிப்பதை பார்த்தாலும் அதிலும் நீங்கள் எங்களுடன் இணைந்து விடாதீர்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது முஹமுத் தப்ரானி இதே அறிவுரை சஹிகுல் புகாரியில் இவ்வாரிடம் இடம்பெற்றுள்ளது எங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நான் உங்களுக்கு கூறி அனுப்பும் வரை உங்களது இடத்தை விட்டு நீங்கள் அகன்றிட வேண்டாம் நாங்கள் எதிரிகளைத் தோற்கடித்து அவர்களின் சடலங்களை மிதித்துச் செல்வதை பார்த்தாலும் நான் கூறி அனுப்பும் வரை நீங்கள் அகன்றிட வேண்டாம் நபி அவர்கள் இவ்வாறு கடுமையான இராணுவ சட்டங்களை கூறி இந்த சிறிய குழுவை மலையில் நிறுத்தியதன் மூலம் முஸ்லிம்களின் பின்புறமாக எதிரிகள் ஊடுருவி அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ள ஒரு முக்கிய வழியை அடைத்து விட்டார்கள் படையின் வளப்பக்கத்தில் முந்திர் இவ்ணு அம் ராக் அணுகு அவர்களையும் இடப்பக்கத்தில் ஜுபைர் இவனு அவ்வாம் ரதியுள்ளாக அணுகு அவர்களையும் ஜுபைருக்கு உதவியாக மிக்தாத் இவ்வளவு அஸ்வத் ரதியுல்லாக அணுகு அவர்களையும் நியமித்தார்கள் காலித் இப்னு வலீதீன் தலைமையிலுள்ள எதிரிகளின் குதிரைப்படைகளை எதிர்க்கும் பொறுப்பை இடப்பக்கத்தில் நிறுத்தி இருந்த ஜுபேர் இப்னு அவ்வாம் ரது அல்லாஹ் அனுகு அவர்களிடம் கொடுத்தார்கள் மேலும் முஸ்லிம்களுடைய அணிகளின் முன்பகுதியில் வீரத்திலும் துணிவிலும் பிரபல்யமான மேலும் ஒருவரே ஆயிரம் நபருக்கு சமமானவர் என்று புகழ்பெற்ற சிறந்த வீரர்களின் ஒரு குழுவை தேர்வு செய்து நிறுத்தினார்கள் நபி சொல்லல்லாஹ் அவர்களின் இந்த திட்டமும் இராணுவ அமைப்பும் மிக்க நுட்பமானதாகவும் ஞானமிக்கதாகவும் இருந்தது இதன் மூலம் நபி அவர்களின் போர் நிபுணத்துவத்தின் தனிச்சிறப்பு தெளிவாகிறது மேலும் ஒரு தளபதி அவரால் ஏற்படுத்திட இயலாது எதிரிகளின் போர்க்களம் வந்த பின்புதான் நபி தனது படையுடன் வந்தார்கள் இருப்பினும் மிகச்சிறந்த இடத்தை அங்கு தேர்வு செய்தார்கள் படையின் பின்பக்கத்தையும் வளப்பக்கத்தையும் உயரமான மலைகளைக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டார்கள் போர் கடுமையாக மூழும்போது இஸ்லாமிய படையை எதிரிகள் வந்து தாக்குவதற்கு காரணமாக இருக்கும் ஒரே வழியையும் அடைத்து விட்டதால் படையின் பின்பக்கத்தையும் இடப்பக்கத்தையும் நபி அவர்கள் பாதுகாத்தார்கள் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டால் பின்வாங்கும் போது விரட்டி வரும் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருப்பதற்காக தங்களது படைக்கு உயரமான இடத்தை நபி அவர்கள் தேர்வு செய்தார்கள் மேலும் எதிரிகள் தங்களை நோக்கி முன்னேறி தங்களையும் தங்களது இராணுவ முகாம்களையும் கைப்பற்றிட நினைக்கும் போது அவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த இது வசதியாக இருக்கும் எதிரிகளை மைதானத்தின் மிக தாழ்ந்த பகுதியில் நபி அவர்கள் ஒதுக்கிவிட்டதில் மிகப்பெரிய நன்மை இருந்தது அதாவது ஒரு கால் எதிரிகளுக்கு வெற்றி ஏற்பட்டால் எதிரிகள் வெற்றியின் பலனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது வெற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டால் முஸ்லிம்கள் எதிரிகளை விரட்டிப்பிடிக்கும் போது முஸ்லிம்களின் கையிலிருந்த அவர்களால் தப்பித்து கொள்ளவும் முடியாது இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் தங்களது தோழர்களில் வீரத்தால் புகழ்பெற்றவர்களை தேர்வு செய்து படையின் முன்னிறுத்தி அந்த குறையை நிறைவு செய்தார்கள் ஆக ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் மாதம் பிற ஏழு சனிக்கிழமை காலையில் நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் தங்களது படையை இவ்வாறு அமைத்து போருக்கு ஆயத்தமானார்கள் நபி அவர்கள் படையினருக்கு வீரமூட்டுகிறார்கள் தான் கட்டளையிடும் வரை போரை ஆரம்பிக்க கூடாது என்று வீரர்களுக்கு தடை விதித்தார்கள் நபி அவர்கள் இரண்டு கவசாடை அணிந்திருந்தார்கள் தங்களது தோழர்களுக்கு போர் புரிவதற்கு ஆர்வம் முட்டியதுடன் எதிரிகளை சந்திக்கும் போது சகிப்புடன் இருந்து வீரத்தை வெளிப்படுத்த தூண்டினார்கள் தங்களின் தோழர்களுக்கு வீரத்தை ஊட்டும் வகையில் ஒரு கூர்மையான வாழை உருவி தங்களது தோழர்களிடம் இவ்வாளை என்னிடம் வாங்கி கடமையை நிறைவேற்றுபவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நபி அவர்களிடமிருந்து அதை வாங்குவதற்கு பலர் முன் அவர்களில் அலி இப்னு அபு தாலிப் ஜுபேர் இப்னு அவ்வாம் உமர் இப்னு ஹத்தாப் ரதுலாஹும் ஆகியோர் அடங்குவர் இறுதியாக அபு துஜானா என்று அழைக்கப்படும் சிமாக் இவ்னோ கரஷா ரொதியு அல்லாஹ் வான்கு எழுந்து அல்லாஹுவின் தூதரே கடமை என்ன என்று கேட்டார்கள் நபி அவர்கள் இந்த வால் வளையும் வரை இதன் மூலம் எதிரிகளின் முகங்களை நீ வெட்ட வேண்டும் என்றார்கள் இறை தூதரே இதன் கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று அபு துஜானா ரதாஹ் அவர்கள் கூறினார்கள் நபி அவர்கள் அவருக்கு அந்த வாளை கொடுத்தார்கள் அபு துஜானா ரொதியு அல்லாஹ் வான்கு போர் வீரராக இருந்தார் போர் சமயத்தில் மிகுந்த பெருமையுடன் நடந்து செல்வார் அவரிடம் ஒரு சிவப்பு நிற தலைப்பாக இருந்தது அத்தலைப்பாகையை அவர் அணிந்து கொண்டால் மரணிக்கும் வரை போர் உரிவார் என்று மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் நபியவர்களின் கரத்திலிருந்து வாளை அபு துஜானாரதியொல்லாக அன்கு வாங்கியவுடன் தான் வைத்திருந்த சிவப்பு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு இரு அணிகளுக்கிடையில் பெருமையுடன் நடந்தார் இதை பார்த்த நபியவர்கள் இவ்வாறு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் ஆனால் இது போன்ற இடங்களிலேயே தவிர என்று கூறினார்கள் மக்கா படையின் அமைப்பு இணை வைப்பவர்கள் தங்களது படையை பல அணிகளாக அமைத்தார்கள் படையினரின் உள்ளத்தில் இடம் பிடித்திருந்த அபு போரின் தளபதியாக இருந்தார் படையின் வளப்பக்கத்திற்கு காலித் இப்னு வலித் தலைமையற்றார் இடப்பக்கத்திற்கு இக்ரிமா இப்னு அபு ஜஹல் தலைமையற்றார் காலாட்படை வீரர்களுக்கு சஃப்வான் இவ்னு உமையாவும் அம்பெறியும் வீரர்களுக்கு அப்துல்லா இப்னு அபு ரபியாவும் தலைமை வகித்தார்கள் அப்துத்தார் என்ற குடும்பத்தினர் இப்படையின் கொடியை ஏந்தியிருந்தார்கள் குசை இவனு கிலாஃபிடமிருந்து அப்து மனாஃப் குடும்பத்தினர் பதவிகளையும் தகுதிகளையும் பங்கு வைத்து கொண்டபோது அப்துத்தார் குடும்பத்தினருக்கு போரில் கொடிபிடிக்கும் பதவி கிடைத்தது இதன் விவரத்தை இந்நூலின் தொடக்கத்தில் நாம் கூறியிருக்கின்றோம் இப்பதவியில் அவர்களிடம் வேறு யாரும் போட்டி போட்டு அதை பறித்து கொள்ள முடியாது இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக இந்த சடங்குகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் எனினும் படையின் பொது தளபதியான அபு சுஃப்யான் பத்ரு போரில் கொடியை ஏந்தியிருந்த நலர் இப்னு ஹாரிஸ் கைது செய்யப்பட்டதால் குரேஷிகளுக்கு ஏற்பட்ட தோல்வியை நினைவூட்டினார் மேலும் இவர்களின் கோபத்தையும் வெறியையும் கிளறுவதற்காக பின்வருமாறு உரை நிகழ்த்தினார் அப்துத்தார் குடும்பத்தினரே பத்ரு போரில் எங்களின் கொடிக்கு நீங்கள்தான் பொறுப்பு வகித்தீர்கள் போரில் எங்களுக்கு என்ன கைசேதம் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் படைக்கு ஏற்படக்கூடிய நிலைக்கு அவற்றின் கொடிகளே காரணமாக இருக்கிறது கொடி வீழ்ந்துவிட்டால் படையினரின் பாதங்களும் ஆட்டம் கண்டு படைகள் தோல்வியை தழுவி விடுகின்றன நீங்கள் எங்களது கொடியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி முடியவில்லை என்றால் எங்களிடம் அந்த கொடியை கொடுத்து விடுங்கள் நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்கிறோம் அபு தனது இந்த சிற்றுரையின் மூலம் தனது நோக்கத்தில் வெற்றி கண்டார் அபுசுஃபியானின் உரையை கெட்ட அப்துத்தார் குடும்பத்தினர் கடும் சினம் கொண்டு அவரை எச்சரித்தார்கள் எங்களது கொடியை நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டுமா நாளை நாங்கள் போர் புரியும்போது எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று நீ பார்க்கத்தான் போகிறாய் என்று கர்ஜித்தார்கள் இவர்கள் சூளுரைத்தது போன்றே போரில் கொடியை காப்பதில் பெரும் தியாகம் செய்தார்கள் இந்த குடும்பம் முழுவதுமே கொடியை காப்பதிலே தங்களது உயிரை மாய்த்து கொண்டார்கள் நடத்திய அரசியல் பேரங்கள் போர் தொடங்குவதற்கு முன்பு முஸ்லீம்களின் அணியில் பிணக்கையும் பிரிவினையையும் ஏற்படுத்த குறைஷிகள் முயன்றார்கள் மதினா முஸ்லிம்களிடம் அபு சுஃப்யான் தூதனுப்பினார் நீங்கள் எங்கள் ஒன்றுவிட்ட சகோதரரை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு இடையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் உங்களை விட்டு உங்களிடம் போர் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை நாங்கள் உங்களிடம் போர் செய்ய வரவில்லை எங்களது நோக்கம் எங்களது ஒன்றுவிட்ட சகோதரன்தான் இவ்வாறு அபுசுஃப்யான் தூதரிடம் கூறி அனுப்பினார் மலைகளை விட உறுதியும் வலுவும் நிறைந்த இறை நம்பிக்கையின் ஆற்றலுக்கு முன் இந்த முயற்சி என்ன பலனளிக்கும் அபுசுஃபியானின் இந்த பேரத்திற்கு மிக கடுமையாக பதில் தந்ததுடன் அவருக்கு வெறுப்பூட்டும் வார்த்தைகளையும் மதினா முஸ்லிம்கள் கூறினார்கள் நேரம் நெருங்கியது இரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் நெருங்கினார்கள் இந்த நேரத்திலும் மேற்கூறப்பட்ட அதே நோக்கத்திற்காக குறைஷிகள் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்தார்கள் அதாவது அபு ஆமீர் என்று அழைக்கப்படும் ஒருவன் இருந்தான் இவனது இயற்பெயர் அப்து அம்ர் இப்னு சைஃபி இவனை மக்கள் ராகிப் துறவி என்று புகழ்ந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களோ இவனை அல் ஃபாசிக் பெரும் பாவி என்று இகழ்ந்தார்கள் இவன் அறியாமை காலத்தில் மதினாவில் அவுஸ் கிளையினரின் தலைவனாக இருந்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்தவுடன் அதை அவனால் தாங்கிக் முடியவில்லை நபி அவர்களுடன் வெளிப்படையாக பகைமை கொண்டான் இவன் மதினாவில் வெளியேறி மக்காவிற்கு சென்றான் அங்கு நபி எதிராக போர் உரிய குறைசிகளை தூண்டினான் இப்போரில் முதல் அணிகளில் பலதரப்பட்ட வம்சத்தைச் சேர்ந்த வாலிபர்களும் மக்கா நகர அடிமைகளும் இருந்தார்கள் இவனும் அவர்களுடன் இணைந்து கொண்டு அணியின் முதல் வரிசைக்கு வந்தான் மதினாவாசிகள் தன்னை பார்த்தால் தனக்குத்தான் கட்டுப்படுவார்கள் நபி அவர்களை விட்டு விலகிக் கொள்வார்கள் என்று குறைசிகளுக்கு வாக்களித்தான் பிறகு முஸ்லிம்களை முன்னோக்கி அவர்களில் தனது கூட்டத்தினரை கூவி அழைத்து அவுஸ் கிளையினரே நான் தான் அபு ஆமீர் என்று தன்னை தானே அறிமுகப்படுத்தினான் முஸ்லிம்கள் பாவியே அல்லாஹ் உனக்கு அருள் புரிய மாட்டான் உன்னிடம் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று பதில் கூறினார்கள் அதற்கவன் எனது கூட்டத்தினருக்கு நான் வந்த பின்பு ஏதோ தீங்கு நிகழ்ந்து விட்டது என்று கூறி தொடர்ந்து பேசுவதை நிறுத்திக்கொண்டான் இவன் போரில் கடுமையாக முஸ்லிம்களிடம் சண்டையிட்டான் அவர்களை கல்லால் எரிந்து தாக்கினான் இறை நம்பிக்கையாளர்களின் அணிகளில் பிரிவினையை ஏற்படுத்த குறைசிகள் மேற்கொண்ட இரண்டாவது முயற்சியும் தோல்வியை தழுவியது எதிரிகளிடம் போர் வீரர்களும் அதிகம் இருந்தனர் போர் சாதனங்களும் அதிகமாக இருந்தன எனினும் முஸ்லிம்களை பற்றிய பயமும் அச்சமும் அவர்களின் உள்ளங்களில் நிறைந்திருந்த காரணத்தினால் இவ்வாறு குறுக்கு அவர்கள் கையாண்டார்கள் ஆனால் அதுவும் அவர்களுக்கு பலனை தரவில்லை குறைசி பெண்கள் வெறி ஊட்டுகிறார்கள் பெண்களும் போரில் தங்களால் முடிந்த அளவு பங்காற்றினார்கள் இந்த பெண்களுக்கு ஹிந்து பிந்த் உத்பா அபு மனைவி தலைமையேற்று வழி நடத்தினார் தமது படை வீரர்களிடையே சென்று மேளங்களை அடித்து பாட்டு பாடி உணர்வுகளை தூண்டினார்கள் அம்பெறியும் வீரர்கள் ஈட்டியால் தாக்கும் வீரர்கள் வாழ்வீசும் வீரர்கள் கொடியேந்தி இருந்த வீரர்கள் என படையினர் அனைவரையும் கவர்ந்து அவர்களை ஆவேசப்படுத்தினார்கள் கொடியேந்தி இருந்த வீரர்களை பார்த்து பின்வருமாறு கவி அப்துத்தார் வம்சத்தினரை பாருங்கள் படையின் பிற்பகுதி பாதுகாவலர்களே பாருங்கள் வாழை வீசி நன்றாக போரிடுங்கள் அடுத்து தங்களது சமூகத்தினரை பார்த்து பின்வருமார் கவிபாடி அவர்கள் போரில் ஆர்வத்துடனும் வெறியுடனும் ஈடுபட தூண்டினார்கள் நீங்கள் எதிரிகளை பிளந்து சென்று வெற்றி கண்டால் பட்டு கம்பளம் விரித்து ஆற தழுவி உங்களை வரவேற்போம் போரில் புறம் முதுகிட்டால் அன்பிலார் பிரிவதைப் போல் காதலின்றி உங்களை பிரிந்து விடுவோம் இவ்வாறு கவிதை பாடினார்கள் போரின் முதல் தீ இரு படைகளும் நெருங்கின சண்டையிட நேரம் நெருங்கியது இணை வைப்பவர்களின் கொடியை ஏந்தியிருந்த தல்கா இவனு அபு தல்கா போரின் முதல் தீப்பிழம்பை மூட்டினான் தன்னுடன் நேருக்கு நேர் மோத முஸ்லிம்களை அழைத்தவனாக படைக்கு முன் வந்தான் இவன் குறைஷிகளின் மிகப்பெரிய வீரனாக இருந்தான் முஸ்லிம்கள் இவனை கபீஷுல் கத்தீபா படையின் முரட்டு கடா என்று அழைத்தார்கள் இவன் வீரம் மிகைத்தவன் என்பதால் முஸ்லிம்கள் இவனுக்கு முன் வர தயங்கினார்கள் ஆனால் நபி தோழர் ஜுபேர் உதயொல்லாக் வன்கு சிங்கம் பாய்வது போல் ஒரே பாய்ச்சலாக இவன் மீது பாய்ந்து ஒட்டகத்தின் மீது அவனுடன் ஏறி கொண்டார்கள் சண்டை செய்து அவனை பூமியில் தள்ளி வாழால் வெட்டி கொன்றார்கள் ஜுபெயரின் தாக்குதலை பார்த்த நபி அவர்கள் தக்பீர் முழங்க முஸ்லிம்கள் அனைவரும் தக்பீர் முழங்கினார்கள் நபி சொல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஜுபைரை புகழ்ந்து ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விசேஷமான தோழர் இருப்பார் எனது விசேஷமான தோழர் ஜுபேர் ஆவார் என்று கூறினார்கள் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா கொடியை சுற்றி கடும் போர் இதை தொடர்ந்து போரின் தீ இரு கடுமையாக மூண்டு போர்க்களத்தின் பல பகுதிகளிலும் போர் வெடித்தது குறிப்பாக போரின் கடுமை இணைவை போரின் கொடியை சுற்றியே இருந்தது கொடியை சுமந்திருந்த தல்கா இபுனு அபு தல்கா கொலை செய்யப்பட்ட அவனது சகோதரன் உஸ்மான் இபுனு அபு தல்கா அக்கொடியை பிடித்து போர் செய்ய முன்வந்தான் பெருமையுடன் பின்வருமாறு ஒரு கவிதையை பாடினான் கொடி பிடித்தோரின் கடமையாவது ஈட்டி குருதியால் நிறம் மாற வேண்டும் அல்லது அது உடைய வேண்டும் அவனுக்கு எவ்வித அவகாசமும் கொடுக்காமல் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிபரதையொல்லாக வன்கு அவன் மீது பாய்ந்து அவனது புஜத்தில் கடுமையாக வெட்டினார்கள் அந்த வெட்டு அவனது கையை அவனது உடலிலிருந்து தனியாக்கியதுடன் அவனது தொப்புள் வரை சென்றடைந்து அவனது குடல்கள் வெளியேறின பின்பு மற்றொரு சகோதரன் அபு சாத் இப்னு அபு தல்கா கொடியை சுமந்தான் அவனை நோக்கி சாது இவ்னு அபு வக்காஸ் ரதியொல்லாக் வான்கு அம்பெறிந்தார்கள் அந்த அம்பு அவனது தாடையின் கீழாக குத்தி கிழித்து வெளியேறியது இதனால் அவனது நாவு வெளியேறியது அடுத்த வினாடியே அவனும் செத்து விழுந்தான் பின்பு முசாஃபிக் இவனு தல்கா இவனு அபு தல்கா என்பவன் கொடியை தாங்கினான் அவனை ஆசிம் இவனு சாமித் இவனு அபுல் அஃப்லஹ் ரதியொல்லாக் வான்கு அம்பெறிந்து கொன்றார் அதற்கு பின் அவனது சகோதரன் கிலாப் இவ்னு தல்கா இவ்னு அபு தல்கா கொடியை ஏந்தினான் இவன் மீது ஜுபேர் இவ்னு அவ்வாம் ரதியுல்லாஹ் வான்கு பாய்ந்து அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் அதற்கு பின் இந்த இருவர்களின் சகோதரன் ஜுலாஸ் இவனு தல்கா இவ்னு அபு தல்கா கொடியை ஏந்தினான் இவனை தல்கா இவ்னு உபைதுல்லா ரதியுல்லாஹ் வான்கு ஈட்டியால் குத்தி இவ்வாறு அபு தல்கா எனப்படும் அப்துல்லா இவனு உஸ்மான் இவ்ணு அப்துத்தாரின் குடும்பத்திலிருந்து ஆறு நபர்கள் கொடிக்காக கொல்லப்பட்டார்கள் பின்பு கொடியை அப்துத்தாரின் கிளையினரிடமிருந்து அர்தா இப்னு சுரஹ்பீல் சுமந்தான் இவனை அலி இப்னு அபு தாலிப் ரோதியுல்லா நன்கு கொன்றார்கள் பின்பு அக்கொடியை சுரஹ் இப்னு காரில் அதை சுமந்து கொள்ள அவனை குஸ்மான் வெட்டி வீழ்த்தினார் இந்த குஸ்மான் உண்மையில் நயவஞ்சகராக இருந்தார் அவர் மார்க்கத்திற்காக போர் புரிய வரவில்லை மாறாக தனது இனத்திற்கு உதவ வேண்டும் என்ற வெறியில்தான் வந்திருந்தார் பின்பு கொடியை அம்ரு இப்னு அப்து மனாஃப் அல் அப்தரி சுமந்து கொள்ளவே அவரையும் குஸ்மான் வெட்டி வீழ்த்தினார் பின்பு கொடியை ஷுரக்பீல் இப்னு ஹாஷிம் அல் அப்தரியின் மகன் ஒருவன் சுமந்து கொள்ள அவனையும் குஸ்மான் வெட்டி வீழ்த்தினார் இவ்வாறு கொடியை சுமந்த அப்துத்தார் குடும்பத்தினர் பத்து நபர்களும் அளிக்கப்பட்டார்கள் இதற்கு பின்பு அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் கொடியை தாங்கிக் கொள்ள எவரும் இல்லாததால் அவர்களின் ஹப்சி அடிமை ஷுஆப் என்பவன் முன்வந்து கொடியை தாங்கி பிடித்து தனது எஜமானர்களை விட வீரத்துடன் போரிட்டான் போரில் அவனது இரு கரங்களும் துண்டிக்கப்படவே கொடியின் மீது மண்டியிட்டு அமர்ந்து கீழே விழுந்து விடாமல் பாதுகாப்பு க்க அதை தனது நெஞ்சோடும் கழுத்தோடும் அணைத்துக் கொண்டான் இறுதியில் அவன் கொல்லப்பட்ட போது நான் முடிந்தவரை முயற்சி செய்தேன் என் மீது இனி குற்றமில்லை அல்லவா என்று கூறியவனாகவே செத்தான் இவ்வடிமை சு கொல்லப்பட்டதற்கு பின் எதிரிகளின் கொடி பூமியில் சாய்ந்தது அதை சுமப்பதற்கு யாரும் இல்லாததால் இறுதி வரை அது கீழேயே கிடந்தது மற்ற பகுதிகளில் சண்டை இணை வைப்பவர்களின் கொடியை சுற்றிப் போர் கடினமாக நடந்ததைப் போர்க்களத்தின் மற்ற பகுதிகளிலும் உக்கிரமான போர் நடந்தது முஸ்லிம்கள் எதிரிகளின் படையை இறை நம்பிக்கை எனும் பலத்துடன் மிக துணிச்சலாக எதிர்கொண்டு அவர்களை திக்குமுக்காட வைத்தார்கள் தங்களுக்கு மத்தியில் அம்து அம்து என்ற இரகசிய அடையாள வார்த்தையை கூறிக்கொண்டே எதிரிகளின் படையை பிளந்து சென்றார்கள் சிவப்பு தலைப்பாகை அணிந்து நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களின் வாளை ஏந்தி அதன் கடமையை நிறைவேற்ற வேண்டுமென உறுதி கொண்டிருந்த அபு துஜானா ரதியு அல்லாஹ் எதிரிகளின் படைக்குள் புகுந்து தனக்கு எதிரே வந்த ஒவ்வொரு எதிரியையும் வெட்டி வீழ்த்தினார்கள் இதை பற்றி ஜுபேர் இப்னா அவ்வாம் ரதியுல்லாஹ் ஹன்கு பின்வருமாறு கூறுகிறார்கள் நபி அவர்களிடம் வாளை நான் கேட்டபோது அதை எனக்கு அழிக்காமல் அபு துஜானாவுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு கவலையாக இருந்தது நான் நபி அவர்களின் மாமி சஃபியாவின் மகன் குறைஷி குளத்தைச் சேர்ந்தவன் அவரைவிடம் முந்தி அந்த வாளை நபி அவர்களிடம் நான் தான் கேட்டேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு நபி அவர்கள் அவருக்கு அந்த வாளை கொடுத்தார்கள் அல்லாஹ் சத்தியமாக அப்படி என்னதான் அபுத்துஜானா செய்துவிடப் போகிறார் என்று பார்ப்போம் என்று எனக்குள் கூறிக்கொண்டு அவரை தொடர்ந்து கவனித்தேன் அவர் சிவப்பு தலைப்பாகையே எடுத்து அணிந்தார் இதை பார்த்த மதினாவாசிகள் அபு துஜானா மரணத்தின் தலைப்பாகையே எடுத்துவிட்டார் என்று கூறினார்கள் அதை அணிந்து கொண்ட அபுத்துஜானா பின்வருமாறு கவிதையை பாடி போரில் குதிக்கலானார் பேரிச்சந்தோட்டத்திலே நண்பர் என்னிடம் ஒப்பந்தம் செய்தார் அல்லாஹு மற்றும் தூதருடைய வாளால் நான் போரிடுவேன் ஒருபோதும் படையின் பிற்பகுதியில் நில்லேன் அவர் சண்டையிட்ட எவரையும் கொல்லாமல் விடவில்லை போர்க்களத்தில் இணை வைப்பவர்கள் ஒருவன் எங்களில் காயமடைந்தவர்களை தேடிச் சென்று தொல்லை செய்து கொண்டிருந்தான் அபு துஜானாரதுலாஹ் வனகு அவனுக்கு அருகில் சென்றபோது அல்லாகவே அந்த இருவரையும் சந்திக்கவை என்று நான் பிரார்த்தித்தேன் அவ்வாறே அபு துஜானாவும் அந்த எதிரியும் சந்தித்து சண்டையிட்டார்கள் எதிரி அபு துஜானாவை வெட்ட வந்தபோது அபு துஜானாரது ஆஹ்ஹாஹாஹ் வனகு தனது கேடயத்தால் அதை தடுத்தார் அவனது வாழ் அபு துஜானாவுடைய கேடயத்துக்குள் சிக்கிக்கொண்டது உடனே அபு துஜானு தன் அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் பின்பு அபு துஜானா எதிரிகளின் அணியை கிழித்துக் செல்லுகையில் குறைசி பெண்களின் தளபதி இந்துக்கருகள் செல்ல நேர்ந்தது ஆனால் அவருக்கு யார் என்று தெரியாது இதை பற்றி அபு கூறுகிறார் போருக்கு மக்களை பயங்கரமாக தூண்டி ஒருவரை நான் பார்த்தேன் நான் அவரை முன்னோக்கி சென்று அவர் மீது என் வாழை வீசை எண்ணிய அவர் என் பக்கம் திரும்பினார் அவரை பெண் என்று அறிந்து கொண்ட நான் ஒரு பெண்ணை கொலை செய்து நபி அவர்கள் கொடுத்த வாளின் கண்ணியத்தை குறைத்து விடக் என்பதற்காக அவளை கொல்லாமல் விட்டுவிட்டேன் அந்த பெண் ஹிந்து பிந்து உத்பாவாகும் இதை பற்றி ஜுபைர் இவன் அவ்வாம் ரது எல்லா கூறுகிறார்கள் அபு துஜானா ஹிந்துடைய தலையின் நடுப்பகுதிக்கு வாளை கொண்டு சென்று விட்டு திருப்பிவிட்டார் இதை கண்ட நான் அபு துஜானா ஏன் இவ்வாறு செய்தார் அல்லாஹும் அவனது தூதரம்தான் நன்கறிந்தவர்கள் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஹம்சா இப்னு அப்துல் முத்தாலி அவரது ஒல்லா சிங்கம் பாய்ந்து தாக்குவதைப் போல் எதிரிகளைப் பாய்ந்து தாக்கியவராக எதிரிப்படையின் நடுப்பகுதிக்குள் சென்றுவிட்டார் அவருக்கு முன் எதிர்த்து நின்ற வீரமற்ற எதிரிகள் புயல் காற்றில் இலைகள் பரப்பது போன்று அவரை பார்த்து விரண்டார்கள் இணை வைப்பவர்களின் கொடியை சுமந்திருப்பவர்களை அழிப்பதில் ஹம்சா ரதி அன்கு எடுத்துக் கொண்ட பற்றி இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கின்றோம் இறுதியாக முன்னணி வீரர்களில் இருந்த இவர் கொல்லப்பட்டார் போர் மைதானத்தில் இவருடன் நேருக்கு நேர் போரிட்டு கொள்ள சக்தியற்ற எதிரிகள் கோழைத்தனமாக தாக்குதல் நடத்தி இவரை வஞ்சகமாக கொன்றார்கள் அல்லாஹுவின் சிங்கம் வீரமரணம் அல்லாஹுவின் சிங்கம் ஹம்சா ரதியோல்லாஹ் வன்கு அவர்களைக் கொன்ற வக்ஷி இப்னு ஹர்ஃப் அது குறித்து கூறுகிறார் நான் ஜுபேர் இப்னு முத்தையீமின் அடிமையாக இருந்தேன் அவனது தந்தையின் சகோதரன் துஐமா இவன் அதி பத்ரு போரில் கொல்லப்பட்டான் குறைசியல் உகுது போருக்கு புறப்பட ஆயத்தமான ஜுபைர் என்னிடம் முகம்மதுடைய சிறிய தந்தை ஹம்சாவை நீ கொன்றுவிட்டால் நான் உன்னை உரிமையிட்டு விடுவேன் விடுதலை செய்து விடுவேன் என்று கூறினான் நான் மக்களுடன் சேர்ந்து புறப்பட்டேன் ஹபஷிகள் திறமையாக ஈட்டி எறிவது போல் நானும் ஈட்டி எறிவதில் திறமையானவன் நான் எரியும் ஈட்டி மிக குறைவாகவே இலக்கை தவறும் போர் மூண்டபோது நான் ஹம்சாவை தேடி அலைந்தேன் வீரர்களுக்கு மத்தியில் அவரை சாமல் நிற ஒட்டகத்தை போன்று பார்த்தேன் அவர் படை வீரர்களை பிளந்து கொண்டிருந்தார் அவருக்கு முன் நிற்பதற்கு எவருக்கும் துணிவு வரவில்லை நான் அவரை கொல்ல நாடி அதற்காக ஆயத்தமானேன் அவர் எனக்கருகில் வரும் வரை ஒரு மரம் அல்லது ஒரு பாறைக்கு பின் மறைந்து கொள்ள நாடினேன் ஆனால் திடீரென சிபா இப் அப்துல் உஸ்ஸா ஹம்சாவுக்கு முன்வந்தான் அவனை பார்த்த ஹம்சா ரதியா அன்கு அவனுக்கு கோபம் ஊட்டுவதற்காக ஓ ஆணுருப்பின் தோலை வெட்டுபவளின் மகனே என் என்று அழைத்தார்கள் அவனது தாய் ஹத்னா செய்யும் தொழில் செய்து வந்தால் அவன் அருகில் வந்தவுடன் ஹம்சா ரதியாஹ் அன்பு அவனது தலையை உடம்பிலிருந்து தனியாக்கினார்கள் தொடர்ந்து வக்ஷி கூறுகிறார் நான் நல்ல தருணம் பார்த்து எனது சிறிய ஈட்டியால் அவரை நோக்கி எறிந்தேன் அது அவரது அருகில் குத்திக் குடலை கிழித்து மர்மஸ்தானத்தின் பக்கமாக வெளியாகியது அவர் என்னை நோக்கி வர முயற்சி செய்தார் ஆனால் அவரால் வர முடியவில்லை நான் அவரை அதே நிலையில் விட்டுவிட அவர் இறந்து விட்டார் பின்பு சிறிது நேரம் கழித்து அவரிடம் வந்து எனது ஈட்டி எடுத்துக்கொண்டு கூடாரத்தில் வந்து அமர்ந்து கொண்டேன் தவிர மற்றவர்களை கொல்ல வேண்டுமென்ற அவசியம் எனக்கில்லை இவரை நான் கொன்றது எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோல் போர் முடிந்து மக்கா திரும்பியதும் எனக்கு விடுதலை கிடைத்தது ஆதாரம் சாஹிஹுல் புகாரி இப்னோஹிஷாம் நிலைமையைக் கட்டுப்படுத்துவது அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் சிங்கம் என்று பெயர் பெற்ற மாவீரர் அம்சார் அது அல்லாஹ் கொலை செய்யப்பட்டதால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டிருந்தாலும் முஸ்லிம்கள் நிலைமைகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அன்றைய தினம் அபுபக்கர் உமர் அலி ஜுபேர் இப்னா அவ்வாம் தலஹா இப்னா உபைதுல்லா அப்துல்லா இப்னு ஜாஹ் சாது இப்னு முது இவனு உபாதா சாது இப்னு ரபீஹ் இன்னும் இவர்களை போன்ற நபி தோழர்களில் இணை வைப்பவர்களின் உறுதியை குலைத்து அவர்களது தோல் வலிமையை தளர்வடைய செய்தது மனைவியை பிரிந்து போர்க்களம் நோக்கி அன்றைய தினத்தில் ஆபத்துகளை சற்றும் பொருட்படுத்தாமல் களத்தில் துணிச்சலுடன் போர் வீரர்களில் அல் கசீல் என்று அழைக்கப்படும் ஹந்தலா ரோதியாஹ் அன்பு அவர்களும் ஒருவர் இவர் முஸ்லிம் அல்லாதவர்களால் துறவி என்றும் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களால் பாவி என்றும் அழைக்கப்பட்ட அபு ஆமிரின் மகனாவார் ஹன்லலா ரதியல்லாஹ் அன்கு அன்றுதான் திருமணம் முடித்திருந்தார்கள் தனது மனைவியுடன் தனித்திருந்த இவர்கள் போர்க்களத்திலிருந்து பலத்த சப்தத்தை கேட்டவுடன் அதே நிலையில் போர்க்களத்தை நோக்கி ஓடோடி வந்து இணைவைப்பாளர்களின் அணிக்குள் புகுந்து எதிரிகளை தாக்கிய வண்ணம் முன்னேறி சென்றார்கள் இணைவைப்பாளர்களின் தளபதியான அபு சுஃப்யான் என்ற சக்ரி இப்னு ஹர்பை நெருங்கி அவருடன் கடுமையான போர் அவரை வீழ்த்திக் கொள்வதற்கு நெருங்கிவிட்டார்கள் அல்லாஹ் அவருக்கு வீரமரணத்தை முடிவு செய்யாமல் இருந்திருந்தால் இவர் அபு சுஃபியானை கொன்றிருப்பார் என்பவன் முதுகுப்புறத்திலிருந்து அவர்களை தாக்கியதால் அவர்கள் அடைந்தார்கள் போரில் அம்பெறியும் வீரர்களின் பங்கு நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மலையின் மீது நிறுத்திய வீரர்கள் இஸ்லாமிய படைக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார்கள் காலித் இபுனு வலிதின் தலைமையின் கீழ் பாவி அபு ஆமீரின் உதவியுடன் எதிரிகள் மூன்று முறை இஸ்லாமிய படையின் இடது பாகத்தை முறியடிக்க முயன்றார்கள் முஸ்லீம்களின் பின்புறமாக தாக்குதல் தொடுத்து அணியில் சேதங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி அதைத் தொடர்ந்து பெரும் தோல்வியை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் என்று மூன்று முறை இம்மலை பகுதியின் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் மலை மீதிருந்த வீரர்கள் இவர்களின் மீது அம்பு மலை பொழிந்து இவர்களின் மூன்று தாக்குதல்களையும் முறியடித்தார்கள் ஆதாரம் ஃபதோல் பாரி இணை வைப்பவர்களுக்கு தோல்வி இவ்வாறுதான் போர் எனும் திருகை சுழன்றது சிறியதாக இருந்த இஸ்லாமிய படை நிலைமை அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இதனால் இணை நம்பிக்கை தளர்ந்தது அவர்களின் படை வலது இடது முன் பின் என நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடின அந்நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால் மூவாயிரம் இணை வைப்பவர்கள் சில நூறு முஸ்லிம்களுடன் அல்ல முப்பதினாயிரம் முஸ்லிம்களுடன் போர் புரிகிறார்கள் என்பதை போல் இருந்தது முஸ்லிம்கள் தமது வீர தீரங்களை திறமைகளை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்தினார்கள் முஸ்லிம்களின் தாக்குதலை தடுக்க இணை முழு முயற்சி செய்தும் அது முடியாமல் போனதால் தங்களின் தோல்வியையும் இயலாமையையும் உணர்ந்தார்கள் துணிவை இழந்தார்கள் கொடியேந்தியிருந்த சு ஆப் என்பவர் இறுதியாக கொல்லப்பட்ட பிறகு அவர்களின் கொடியை எடுத்து நிமித்தி அதை சுற்றிலும் தொடர்ந்து போர் உரிவதற்கு யாரும் துணியவில்லை இதனால் பழி வேண்டும் தங்களது கண்ணியத்தையும் மதிப்பையும் நிலைநாட்ட வேண்டும் என்று தங்களுக்குள் பேசி வந்ததையெல்லாம் மறந்துவிட்டு உயிர் விழைத்தால் போதுமென்று தலைதெறிக்க தப்பித்து ஓட்டம் பிடித்தார்கள் இவ்வாறு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை அருளினான் தனது வாக்கை அவர்களுக்கு உண்மைப்படுத்தினான் முஸ்லிம்கள் தங்களது வாட்களா எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார்கள் போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடிய எதிரிகளை வெருண்டோட வைத்தார்கள் உண்மையில் இணை வைப்பவர்கள் பெரும் தோல்வி கண்டார்கள் அப்துல்லா இப்னு ஜுபேர் உரதையொல்லாஹூ அன்கு தனது தந்தை கூறியதாக அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக ஹிந்து பிந்து உத்பா மற்றும் அவளின் தோழிகள் தங்களின் ஆடைகளை உயர்த்தி கொண்டு ஓடினார்கள் நான் அவர்களின் கெண்டை கால்களை பார்த்தேன் அவர்களை நாங்கள் பிடிக்க நாடி இருந்தால் பிடித்திருப்போம் காரணம் அதற்கு எந்த தடையும் எங்களுக்கு இருக்கவில்லை ஆதாரம் இப்னு ஹிஷாம் சஹீகுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள பரா இப்னு ஆசிஃப் ரதையுல்லாஹ் நன்கு அறிவிப்பில் வருவதாவது நாங்கள் எதிரிகளை எதிர்த்துப் போரிட்டபோது பெண்களை பார்த்தோம் அவர்கள் தோல்வியுற்று விரண்டு ஓடினார்கள் தங்களது கெண்டைக் கால்களில் அணிந்திருந்த சலங்கைகள் தெரியும் அளவுக்கு ஆடைகளை உயர்த்தி கொண்டு மலைகளின் மேல் ஓடினார்கள் முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களின் பொருட்களையும் கைப்பற்றினார்கள்